வணக்கம் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் சஞ்சித் சிங் என்பவர் ஆவார் இரண்டு ஐநா சபையின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் சத்யா எஸ் திரிபாதி என்பவர் ஆவார் மூன்று தற்போது பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ரூ ஷி கணாம் என்பவர் ஆவார் நான்கு பேரிடர் மேலாண்மை தொழில்நுட்ப திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி முப்பது என்ற புத்தகத்தை எழுதியுள்ள மாநிலம் தமிழ்நாடு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சாம்பார் ஏரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கள் எங்கு அதிகமாக கிடைக்கின்றது மூன்று காற்றில் டேஷ் குறைவாக இருப்பதால் உயரே செல்ல செல்ல குளிரடைகிறது நான்கு உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி